الحمد لله الحمد لله وحدا والصلاة والسلام على من لا نبي بعدا أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام مِنَ الْمَسْجِدِ الْحَرَامِ إِلَى الْمَسْجِدِ الْأَقْصَى الَّذِي بَارَكْنَا أَوْلَهُ لِنُرِيَهُ مِنْ آيَاتِنَا إِنَّهُ هُوَ الطَّمِيعُ الْبَطِيرُ وَقَالَ اللَّهُ ذَلِكَ وَمَنْ يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِنْ تَقْوَى الْقُلُوبِ النبي حررت رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وآله وسلم لا تشد الرحال إلا ثلاث مسجد الحرام ومسجد ومسجد الأقصى أو كما قال صلى الله عليه وآله وسلم يلا قهل الله الحمد لله الحمد لله ارد تودر خاتم النبيين கண்மணி நாயக முகமது ஹபீபுனா முஜிதபா முஸ்தபாஹு அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் கண்ணியமான சங்கையான மகத்தான பெருமதியான சுண்ணாக்களை வாழ்வில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எல்லோர்கள் மீதும் அல்லாஹின் ரஹ்மத்தும் என்றென்னும் உண்டாவதாக அல்லாஹுடைய கட்டளை மதித்துள்ளத்தில் சமூகம் அளித்திருக்கும் அல்லாஹுவின் நல்லே சாலிமீன்களே முத்தகீன்களே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் அலி வசல்லம் அவர்கள் வாழ்வில் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு சொன்னார்களோ அவற்றையெல்லாம் முடியுமான அளவுக்கு எடுத்து நடக்குமாறும் எவற்றையெல்லாம் அறாமின்றி தடை கேடார்களோ எங்களுடைய உடம்பில் கப்பனுடைய புடவை சுத்தப்படுகின்ற வரைக்கும் முற்றுமுழுதாக அடியுக்கும் அப்பால் உங்களுக்கும் தகுவாவை கொண்டு செய்து கொள்கின்றேன் அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் நல்ல விடயங்களுக்கு அல்லாஹ் எங்களை சாவியாக பயன்படுத்துவானாக அனைத்து கெட்ட காரியங்களை விட்டும் அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் பாதுகாப்பானாக அவனுடைய இஸ்லாத்துடைய அடையாளங்களை பாதுகாக்கக்கூடிய மக்களாக அதன் மீது அன்பு வைக்கக்கூடிய மக்களாக இஸ்லாத்து அடையாளங்களை பாதுகாப்பதற்கு எங்களால் எந்த வகையில் உதவி செய்ய முடியுமோ அந்த வகையில் உதவி செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் எங்களை ஆற்றியர்கள் புரிவானாக கண்ணியமான் அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே அல்லாஹ்ல அவனுடைய கலாம்ல பல வகையான சம்பவங்களை பல வகையான வெறுமனே சுவனத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் சொல்லக்கூடிய எங்களுக்கு முன்னாட வாழ்ந்த சில சமூகங்கள் அல்லாவுக்கு மாறு செய்யும் போது அந்த சமூகங்கள் எப்படி தண்டிக்கப்பட்டார்கள் ஆது கூட்டம் சமூது கூட்டம் மதியன் வாசிகள் அதே போன்று இவர்கள் எப்படி அளிக்கப்பட்டார்கள் இந்த ஹிஸ்டரி அல்லா பரவாயில்ல சொல்லியிருக்கிறார் அதை போன்று ஒரு நாட்டை ஒரு கிராமத்தை ஆளக்கூடிய அந்த காலத்தில் வாழ்ந்த அரசியல்வாதிகள் அல்லாவுக்கு மாறு செய்யும் போது அந்த அரசியல் தலைவர்களை அல்லாஹ் எப்படி அளித்தார் அதையும் அல்லா புரோவானில் சொல்லியிருக்கிறார் ஹாமான் நும்ரூத் போன்றவர்களுடைய வரலாறையும் அல்லாபுரம் சொல்லிருக்கிறார் அதே போன்று கண்ணியமானவர்களே அல்லாஹு மலத்துமார்களை பற்றி மனிதனுடைய சம்பந்தப்பட்ட அஹ்லாத் என்று எல்லா வகையான மனிதனுக்கு தேவையான அனைத்து அம்சங்களையும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார் இதே போன்று அல்லாஹ் அவனுடைய கலாம்ல சில புனித பூமிகளை பற்றி சொல்லிருக்கிறான் பொரான்ல அல்லாஹ் அவனுடைய சில சிறப்பான உலகத்தில் உள்ள சில பூமிகளை பற்றியும் அல்லாஹ் குரான் சொன்னதை போன்று நீங்களும் படிக்காத ஒரு சப்ஜெக்ட் நானும் நீங்களும் விளங்கி கொள்ளாத ஒரு சப்ஜெக்ட் தான் அஃசாவை பற்றியும் அல்லாஹ் குரான்ல சொல்லியிருக்கிறார் வெண்ணியமான சகோதரர்களே அல்லாஹு நேரடியார்களே மீடியாவை திறந்தாலும் இன்று உலகளாவிய ரீதியில் எல்லா நாடும் இன்று அதாவது அதிகமாக பேசக்கூடிய ஒரு பேச்சு பொருள்தான் மகஜிது அப்சா பலஸ்தீன் அஸ்ஸா என்ற இந்த பகுதிகளை பற்றி தான் நாம் ஒவ்வொருவரும் பேசிக்கொண்டு இருக்கிறோம் ஆனா இந்த பைத்துல் மகதி பற்றி பலஸ்தீனை பற்றி கொரானும் அதிசும் என்ன சொல்லுது ஆனா எங்களுக்கு தெரியாது ஹரானும் ஹரீஸும் என்ன சொல்லுது விளங்கவும் கொள்கையோட சம்பந்தப்பட்ட ஒரு மஸ்ஜித் தான் மஸ்ஜிது மகதீப் என்ற அந்த புனித பூமி ஜெருசலம் பூமி கண்ணியமான சகோதரர்களே பல நூற்றாண்டுகளாக பல வருடங்களால வர்களால மோசமானால அங்கு வாழக்கூடிய முஸ்லீம்கள் தாக்கப்படுவதும் பல்லாயிர குழந்தைகள் சிறுவர்கள் எந்த பாவமும் அறியாத ஷகீதாக்கப்படுவதும் பெண்கள் கற்பளிக்கப்படுவதும் முஸ்லீம்களுடைய பூமிகள் சூறையாடப்படுவதும் இது காலம் காலமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் எல்லோரும் கேள்விப்படுகிறோம் கண்ணியமான சகோதரர்களை அல்லாக இந்த யூதர்கள் அவர்கள் மிகவும் சபித்த ஒரு கூட்டம் தான் யூதர்கள் தான் யூதர்கள் இந்த யூதர்களுடைய அடைவதின் மூலமாக அவர்களுடைய நோக்கம் என்ன இந்த பூமியை கைப்பற்றுவதற்காக இன்று பல நாடுகள் இன்றைக்கு அமெரிக்காவாக இருக்கலாம் அதே போல ரஷ்யாவாக இருக்கலாம் இதே போன்று யூரோப் கண்ட்ரி அதே போன்று இப்ப இருக்கக்கூடிய சவுதியாக இருக்கலாம் இப்படி பல நாடுகள் மிக முக்கியமாக இந்த பலஸ்தீனை ஏம் பண்ணுவதற்கு இதை அடைவதற்குரிய காரணம் என்ன வெறுமனே நாங்க துவா செய்யறோம் ஆனா துவா செய்வதற்கு முன்னால ஒரானும் ஹதீசும் இந்த பூமியை பற்றி இந்த மஜூல் அஃசா பெலஸ்தீன பற்றி ஒரானும் ஹதீசும் ஏதாவது சொல்லியிருக்கிறா என்று பார்த்தால் சுபான் அல்லா தன்னுடைய குரான்ல இந்த பூமியை பற்றி சொல்லும் போது நாங்கள் எப்படி காபாவை மதிக்கிறோமோ மக்காவை மதிக்கிறோமோ எப்படி மதீனாவை மதிக்கிறோமோ அதே அந்தஸ்து இந்த பைத்து மகதிஸ் உள்ள ஜெருசலம் பூமிக்கும் அதே கண்ணியம் தான் எந்த மாற்றமும் கிடையாது காபாவுக்கு என்ன கண்ணியம் இருக்குதோ அதே போன்று மதீனாவுக்கு என்ன கண்ணியம் இருக்குதோ அதே கண்ணியம் தான் மக்காவை அல்லா இப்ராஹிம் அலை சலாத்தை கொண்டு புனிதப்படுத்தினார் மதீனாவை அல்லாஹ் பெருமான புனித அந்த புனிதப்படுத்தினான் அந்த பூமியை அவ்வளாவே கண்ணியப்படுத்தினான் அந்த பூமியை அவ்வளாவே பதக்கத்தாக்கி வைத்திருக்கிறான் கண்ணியமான சகோதரர்களை சொல்லும் போது ஹசரத் இப்ராஹிமையும் ஹசரத் அந்த மோசமானவர்கிட்ட இருந்து பாதுகாத்துக்கும் அந்த பூமியில் அல்லாஹ் வாழ வச்சார் அதுல சுலைமான சொல்லும் போது ால் இந்த பால் இழுத்துறக்க செய்யப்பட்ட பூமி என்ற என்ன அர்த்தம் என்றா பைசுல் மஹதி உள்ள பூமி அல்லாஹ் மூத்த அலி சலாத்தை பற்றி சொல்லும் போது கிட்ட இருந்து பெற்றாலும்ஸ் சொல்லோம் இந்த நுழையென்று சொ பின்னால சொல்றேன் அதே போல صلى الله, الله الله صلى الله عليه وسلم الله நினைச்சிருந்தா மக்கால இருந்து காபால இருந்து இஸ்ரா மீராஜ் கல அழைச்சிரகலாம் الله நினைச்சிருந்தா صلى الله عليه وسلم அவர்களே مدينه இருந்து இஸ்ரா மீராஜ் கல அழைச்சிரகலாம் انا الله தன்னுடைய ஹபீப தன்னுடைய அப்த தன்னுடைய தூதர எங்க இருந்து எங்க அளச்சான் என்று சொன்னார் سبحان الذي اصرا بعبده ليلا من المسجد الحرام ஜிது அஃசா மசிது ஹராம்ல இருந்து மஸ்ஜிவுக்கு வந்தார்கள் அந்த பயணத்துக்கு பேர் இஸ்ரா அந்த பயணத்துக்கு பேர் இஸ்ரா அங்கு இருந்து மஸ்ஜில் அஃசால இருந்து அல்லாவை தரிசிப்பதற்காக பயணம் சென்றார்கள் புராக் வாகனத்தில் சென்றார்கள் அந்த பயணத்துக்குரிய பேரு தான் ஹதரல்ல மியாராஜ் பயணம் சென்றார்கள் எங்கிருந்து போனார்கள் சுபான் அல்லா மஸ்ஜிது அஃசால தான் அல்லாஹுடைய தூதர் மகாராஜுடைய பயணம் போனார்கள் இப்படி குரான்ல பல இடங்கள்ல இந்த மஸ்ஜிது அஃசா பைத்து பற்றி குரான்ல பல இடங்கள்ல அல்லாஹ் பெருமையாக சொல்கிறார் இங்கே மிக முக்கியமான விடயம் என்னென்றா அநேக மாணவர்களுக்கு குரானுடைய சில வசனங்கள்ல நம்பிக்கை இல்லாட்டியும் யூதர்கள் நூற்றுக்கு நூறு குரானை நம்புவார்கள் ஹதீஸை நூற்றுக்கு நூறு நம்புவார்கள் பண்பு ஏனென்றால் நபி அவர்கள் உண்மையாக இருக்கும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது இந்த ஒவ்வொரு ஆயத்திலையும் எப்படிப்பட்ட பரக்கத்தை என்றால் அந்த ஜெருசலம் பூமியை சுற்றி உள்ள அனைத்திலும் அல்ல பறக்க செய்திருக்கிறார் அது என்னை வளத்திலாக இருக்கலாம் விவசாயத்திலேயாக இருக்கலாம் பழங்கள்லையாக இருக்கலாம் மனிதர்களுடைய அறிவு ரீதியாக மனிதர்கள் இருக்கலாம் உலகத்தில் மிகவும் படித்த மக்கள் வெளியாகின ஒரு நாடு தான் இந்த ஜெருசலம் பூமியை சுற்றி உள்ள இடத்தில் இருந்து படித்த படித்த மிக பெரும் இந்த உலகத்துக்கு வெளிப்பட்டிருக்கிறார்கள் அல்லா அனைத்திலும் பறக்கச் செய்திருக்கிறான் அவர்களுடைய நோக்கம் இந்த பூமியை சுத்தி வரப்பற்றிருக்கிறது இந்த பரத்தூமிய நாங்க எப்படியாவது கைப்பற்றோனும் இந்த பரதத்துள்ள பூமிய நாங்கள் எப்படியாவது கைப்பற்றோனும் அந்த பரஸ்தீ மக்கள் நிலத்துக்காக வேண்டி போராடல்ல தன்னுடைய வீடுகளுக்காக வேண்டி போராடல்ல அது நிலத்துக்கான போராட்டம் அல்ல அது அல்லாஹுடைய மஸிதுக்கான போராட்டம் அல்லாஹுடைய அந்த அல்லாவினால் கண்ணியப்படுத்தப்பட்ட அந்த மஸிது கைப்பற்றுவதற்காகத்தான் பல்லாயிரணக்கான முஸ்லீம்கள் ஷகிதாக உள்ள கவலை வரல் என்று சொன்னால் இன்னும் ஈமான் பூரணமாக வரல மத்துள்ள அப்தாவுக்கு அநியாயம் செய்யப்படும் போது எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலையும் கவலை நிச்சயமாக வந்தே ஆக வேண்டும் இதனுடைய சிறப்புகளை பற்றி அல்லாஹுடைய தூதர் சரம் சொன்னார்கள் புகாரி முஸ்லீம் போன்ற கிரணங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் முதன் முதலாக தொழும்போது எதை நோக்கி தொழுந்தார்கள் என்றால் நமது முதலாவது அல்லாஹுடைய போனால் என்னென்றா ரெண்டு கிபிலாக்கள் உள்ள பள்ளி அல்லாஹுடைய தூதர் முதன் முதலாக மஸிது அப்தாவை நோக்கி தான் பதினேழர மாதம் தொழில்ச்சார்கள் முதலாவது அதற்கு பின்னால் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிசல்ல முதல் முதலாக கிபிலா என்று முன்னோக்கி தொழுதது மசிது அப்சாவை நோக்கி தான் மாதங்கள் தொழுதார்கள் அதே போன்று அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் தருவானாக கண்களான மசியுல் அப்சாவை பார்ப்பதற்கு நாங்கள் உலகத்தில் அல்ஹம் பல நாடுகளுக்கு பொதுவாக இங்கு வந்திருக்கக்கூடிய அநேக மாணவர்கள் வசதியுள்ளவர்கள் மாஷாலா பல நாடுகளுக்கு டோர் போனவர்கள் ஆனால் யாரெல்லாம் மத்துல் அக்தாவுக்கு இதுவரை போகவில்லையோ அல்லாஹிடத்தில் தௌபா செய்யுங்கள் கவலைப்படுங்கள் நிச்சயமாக மச்சுல் அக்தாவுக்கு போவதற்காக முயற்சி செய்யுங்கள் நான் இதை ஏன் சொல்கிறேன் என்றால் மதீனாவுக்கு மக்காவுக்கு உன்றா செய்வதற்கு போக ஆசைப்படுகிறோம் ஆனால் எங்கள் அநேக மாணவர்கள் மஜிது உல் அக்தாவுக்கு நினைப்பதே கிடையாது அதை பார்வையிடுவதற்கு நினைப்பதே கிடையாது அல்லாஹுடைய தூதர் சொன்ன ஒரு ஹதீஸை பாருங்கள் உலகத்தில் மூன்றே மூன்று இடங்களை தவிர இபாதத்துடைய நோக்கத்துக்காக நீங்கள் பயணம் செல் அதாவது பயணம் செல்வதில் இபாதத்துடைய நீயத்தில் நீங்கள் உலகத்தில் போவதாக இருந்தால் மூன்று இடங்களுக்கு தான் போகலாம் இடங்களுக்கு மூன்று இடங்களுக்கு இபாதத்துடைய நீயத்துல நன்மை கிடைக்கும் என்ற நீயத்தில அல்லா அல்லாஹுடைய அதாவது இந்த இடத்தில் போய் இபாதம் செய்ய முடியும் இது ஈமானுடைய ஒரு கடமை என்ற ஒரு நீயத்தில போவதாக இருந்தால் அது ஒன்று மத்தியில் அறாம் மக்காவுடைய மஸ்தூ அல்லாஹுடைய அல்லாஹுடைய போனால் நிச்சயமாக நன்மை கிடைக்கும் ஏனென்றால் ஹதீஸ் சொல்லப்பட்ட சகோதர உலகத்தில் முதல் முதல் கட்டப்பட்ட மஸ்தின் காபா அதற்கு பின்னால் நாற்பதாயிரம் வருஷங்களுக்கு பின்னால ஹதீஸ்ல வருவது அல்லாஹுடைய துறை சொன்னார்கள் இரண்டாவதாக உலகத்தில் கட்டப்பட்ட மஸ்ஜி தான் மஸ்ஜித் என்ற பூமியில் உள்ள மஸ்ஜித் என்பதாக சல் அல்லாஹூ அலைவசல்ல சொன்னார்கள் அது மாத்திரமல்ல கண்ணியமான சகோதரர்களே அலுவல்லம் அந்த பூமியை பற்றி சொல்லும் போது சொன்னார்கள் அருகுல் மஹ்ஷர் என்றார்கள் மஹருடைய பூமி என்றார்கள் உலமாக்கள் சொல்கிறார்கள் ஒருவேளை இந்த அதிர்ஸை வைத்து சொல்லும் போது நாளே மறுமையுடைய நாள் மஹருடைய பூமி அங்கிருந்து தான் ஆரம்பிக்கப்படும் மஹ்ஷருடைய உலமாக்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் கட்டியமான சகோதரர்களை அல்லாஹூ நேரடியார்களே அழகி அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதனிடத்தில் பணம் இருந்தால் ஒரு மனிதனிடத்தில் தற்காலத்தோட சேர்த்த ஒரு ஹதி அல்லாஹுடைய அப்பொழுது சொல்லிக் காட்டினார்கள் ஒரு மனிதனிடத்தில் வசதி வாய்ப்பு இருந்தால் அந்த மனிதன் எப்படியாவது மத்தியல் அப்சாவை பார்ப்பதற்கு செல்வான் தங்களுடைய கண்களால் அந்த மனிதன் மத்தியை பார்ப்பது முழு உலகமும் அவனுக்கு கிடைப்பதை விட சிறந்தது என்றார்கள் அந்த மனிதன் கண்களால் மத்தியாவை பைத்துள் மகதேசை பார்த்து விட்டால் அவனுக்கு முழு உலகமும் கிடைப்பதை விட சிறந்தது என்று சொல்லு அலேவ் அவர்கள் சொன்னார்கள் கிராமத்துடைய மிக முக்கியமான ஒரு அடையாளம் தான் சொல்லிசல்லம் சொன்னார்கள் வெளியாகுவது தெஜால் உலகத்தில் வெளியாகினால் உலகத்தில் உள்ள எல்லா பகுதிகளுக்கும் உலகத்தில் உள்ள எல்லா எல்லா பகுதிகளுக்கும் இடங்களுக்கு மதீனா உரிய பூமி மூன்றாவது சல் சொன்னார்கள் மக் இதில் அக்கா பலஸ்தீன் பூமிக்குள்ளுக்கு நுழைய முடியாது இந்த பள்ளிக்குள்ளுக்கு நுழைய முடியாது ஈஷா அலைலா வருவார்கள் அவர்கள் தொழில்ப்பார்கள் நிச்சயமாக மஹதி அலைவார்கள் அப்படிப்பட்ட ஒரு பூமி தான் மஜில் அப்சா அதனால தன் மக்துல் அப்சாவை முஸ்லிம்கள் பாதுகாப்பதற்காக தன்னுடைய உயிரையும் தன்னுடைய இரத்தத்தையும் அந்த பூமியில் ஷஹீதாக்கிறார்கள் கண்ணியமான சகோதரர்களை அல்லாஹ்லே முதலாவதாக சொன்னார்கள் இந்த மத்தியல் மகதி ஆரம்பத்தில் கையில் இருந்துச்சு ரோமர்கள் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டு இருக்கிறோம் மஸ்து அப்சாவுடைய எடுங்க படிங்க கொஞ்சம் விளைவிக்கோங்க நாலு பேருக்கு முன்னால வந்து மீடியால பல பேர் என்ன சொல்றாங்க அதாவது ஆரம்பமும் தெரியா இறுதியும் தெரியா முடிவும் தெரியாது ஏதோ ஏதோ கொடிகளை தூக்கி கொண்டு எதற்கோ போராடுறாங்க சொல்லுவாங்க மாறு செய்யறது போல அல்லா பாதுகாப்போடும் விளப்பம் சகோதரர்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடிய அளவுக்கு நாங்கள் முடியுமான அளவுக்கு இந்த ஹிஸ்ட்ரிய மத்து அக்சாவுடைய செல்வை பற்றி நாங்கள் விளங்கிக் வேண்டும் கண்ணியமான சகோதரர்களே சல்லா அலிசலம் சொன்னார்கள் கியாமத்துடைய மிக முக்கியமான ஒரு அடையாளம் தான் நான் ஒப்பாத்தாகுவது என்னுடைய மரணம் சொன்னார்கள் அது வெற்றி பெறுவது அது பல கட்டங்கள்ல முஸ்லிம்கள் வெற்றி கொள்வார்கள் பல கட்டங்கள்ல முஸ்லிம்கள் மத்யுல் அப்சாவை வெற்றி கொள்வார்கள்லா முதலாவதாக மத்யுல் அப்சா சல்லி சொல்லம் அவர்களுடைய வபாத்துக்கு முன்னால அந்த மஜுல் அப்சா ரோமர்களுடைய கையில தான் இருந்துச்சு அல்லாஹுடைய காலத்திலையும் ரோமர்கள் அதை கைப்பற்றிருந்தார்கள் அவர்கள் கிட்டத்தட்ட ஆண்டுகள் அவர்களுடைய பொறுப்பில் கையில் வைத்திருந்தார்கள் சன் அல்லாஹ் அலிசலம் சொன்னார்கள் அவர்களுடைய முன்னறிவிப்பு அவர்கள் மச்சுல் அப்சாவை மஹதிஸ் பூமியை வெற்றி கொள்வார்கள் தூதர் வபாத்தாகிறதற்கு பின்னால அபு பக்ரனுடைய ஆட்சி காலத்துக்கு பின்னால ஹிஜிரி பலண்டிலிருந்து இருபத்தி நாலு வரைக்கும் உமர் ரவி அல்லாஹன் அவர்கள் ஆட்சி செய்தார்கள் இந்த கால பகுதியில் அவர்களுடைய காலத்தில் வெற்றி கொள்ளப்படுவது எப்படி வெற்றி என்று சொன்னால் அங்கிருந்த மிக பெரும் நசாராக்களுடைய தலைவர்கள் சொன்னார்கள் இந்த பூமியை நாங்கள் ஒப்படைப்பதாக இருந்தால் ஹசரத் உமர் ரதி அல்லாஹன் இந்த பூமிக்கு வர வேண்டும் அதற்கு உமரதி அல்லாஹன் அவர்கள் பகட்டில்லாம பெருமை இல்லாத ஒரு மனிதர் ஒரு சஹாபி அல்லாஹூடி ஒரு அக்தாவை நோக்கி வருகிறார்கள் ஏற்கனவே மூவாயிரம் சஹாபாக்களை கொண்ட ஒரு படையை அதற்கு உமரதி அல்லாஹுவன் உபாதா பின் சுவாமி தலைமையில் அனுப்பி வைத்தார்கள் அங்கு ஆர்டர் வந்திச்ச கையில நாங்க தரமாட்டோம் மசூல் அக்காவுடைய சாவிய இந்த சாவியாரதாக இருந்தால் உமர் ரதி வர வேண்டும் உமர் ரதி அவர்கள் மற்றும் லக்தாவுக்கு வருகிறார்கள் வரும் போது அவர்களுடைய பணிவு தன்மையை பாருங்கள் ஒட்டகத்தில் முதலாவது ரவி அல்லாஹன் அவர்கள் பிரயாணம் செய்து வருகிறார்கள் நாட்டுடைய அரசன் நடந்து வருகிறார் கொஞ்ச தூரம் போனதுக்கு பின்னால உமர் ரதி அவர்கள் ஒட்டகத்தில் வருகிறார்கள் சுவாமி ரதி அல்லாஹன் அவர்கள் நடந்து வருகிறார்கள் இப்படி மாறி மாறி நடந்து வரும் போது மற்றும் அப்சாவுக்கு வரும் போதே அந்த டேன் உபாதா பின் சாமி அல்லாஹுடைய டேர்ன் அவர்கள் ஒட்டகத்தில் இருக்கிறார்கள் உமர் ரவி அவர்கள் கீழே இருக்கிறார்கள் உடனே உபாதா பின் சாமி ரதியுடன் சொன்னார்கள் நீங்கள் அரசராக இருக்கிறீர்கள் இந்த நான் என்னை உமராக நிலைமையில இருந்தால் அவர்கள் ஏறி விடுங்கள் சொல்லிட்டு சொன்னார்கள் கொஞ்சம் பண்ணினா நல்ல இருக்குமே என்று சொன்ன நேரத்தில் உமரது தான் சொன்ன இந்த வார்த்தை ஒவ்வொரு வீட்டிலையும் தங்கத்தால் எழுதப்பட வேண்டிய வார்த்தை அந்த நேரத்தில் சொன்ன வார்த்தை தங்கத்தால் பதிவு செய்யப்பட வேண்டிய வார்த்தை நாங்கள் அதை விட்டதனால் தான் எங்களுக்கு கேவலம் சொன்னார்கள் நாங்கள் கேவலமானவர்களாக இருந்தோம் கண்ணியப்படுத்தினான் ஈமானை கொண்டு கண்ணியப்படுத்தினான் புறானை கொண்டு கண்ணியப்படுத்தினான் இதை இல்லாம வேறொன்றின் மூலமாக நீங்க கண்ணியத்தை எதிர்பார்த்தால் அதன் அவங்களை கேவலப்படுத்திடுவார் அல்லாஹ் அதற்கு பின்னால், பின்னால அல்ஹமுதுல்ல அவர்கள் சொல்கிறார்கள் உமர் ரஜி அல்லாஹுடைய கைலுல் அப்சா கிடைத்ததற்கு பின்னால் கிட்டத்தட்ட முஸ்லீம்களுடைய கையில தொள்ளாயிரம் வருடங்கள் நைன் ஹண்ட்ரட் இயர்ஸ் முஸ்லீம்களுடைய கையில தான் மத்யூல் அப்சா இருந்துச்சு முஸ்லிங்கள் மக்தாவுக்குள்ளே கொலை செய்யப்பட்டார்கள் மதுரசாக இடிக்கப்பட்டுச்சு மசிதில் இருந்த நிறைய சின்னங்கள் எல்லாம் இஸ்லாமத்துடைய அடையாளங்கள் எல்லாம் அளிக்கப்பட்டுச்சு பின்னால் கையில பயன்படுத்த நஜீஸ்களை கொட்டக்கூடிய இடங்களாக மசூது அப்சாவை மகதிசை பயன்படுத்தினார்கள் அதற்கு பின்னால் நூறு வருடங்களுக்கு பின்னால் இந்த உலகத்தில் வெளியாகின ஒரு இறைநேசம் தான் சலாஹுத்தின் ஐயி ரஹமுல்ல அல்லா அவருடைய வருகிறார்கள் மிக பெரும் ஒரு யுத்தத்திற்கு பின்னால மீண்டும் சலாஹுதீன் ஐயூப் ரஹமுல்லா மஸிது அப்தாவை கைப்பற்றினார்கள் ஐயூப் ரஹமுல்ல ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிப்பார்கள் சுதூதின் மாலை கண்ணீர் வடிப்பார்கள் அவருடைய தோழர்கள் கேட்பார்கள் நேரத்துல நான் மவுத்தாக விரும்பல இந்த புனித பூமி இந்த சுத்தமான பூமி பல அன்பியாக்கள் ரசூல்மார்கள் நபிமார்கள் வாழ்ந்த இந்த பூமி ஹபீபுனாஜ் போன பூமி கைப்பற்றாம இருக்க முடியாது என்று ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டுக் கொண்டே இருப்பார் ஆச்சரியம் என்னென்னா அல்லாஹுடைய சொன்னார்கள் யாராவது ஒருவர் மசியுல் அக்சாவுக்கு வந்து இரண்டு ரக்கா தொழுதால் அவருடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும் இந்த நன்மை என்று வரும் போது நாங்கள் பெருசாக கயா பண்ணுவது கிடையாது ஏனென்றால் எங்களுக்கு ஏதாவது விளங்காத ஒன்று ஆனால் சகாபாக்கள் நன்மை என்று சொன்னால் உயிரையும் கொடுப்பார்கள் எந்த அளவு என்று சொன்னால் மக்காவுல இருந்து இபுல் உமர் ரவி அல்லாஹ் ஒட்டகத்தில் மசூல் அக்சாவுக்கு வருவார்கள் பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர்களை தாண்டி வந்து மசூல் அஃசாவுல இரண்டு இரண்டு தொழுதுவிட்டு உடனடியாக போய்விடுவார்கள் ஏனைய சகாபாக்கள் கேட்டார்கள் கொஞ்சம் ரெஸ்ட் ஆகிட்டு போகலாமே சொன்னார்கள் இந்த இடத்துல ரெண்டு ரகா சொல்லுதா எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறேன் அதற்காகத்தான் நான் வந்தேன் வேற எந்த நோக்கமும் கிடையாது அந்த அளவுக்கு சஹாபாக்கள் கண்ணியல்யத்தில் வைத்திருந்த சகோதரர்களை சொல்றோம் மஸ்ஜி என்றா நிறைய பேருடைய எண்ணம் இருக்கிறது என்றா அந்த எல்லோ கலர் டூ அதுதான் மஸிது அப்சா நினைச்சுக்கொண்டு இருக்கிறோம் எது மஸ்ஜி எது பைத்து மகதீஸ் பூமி எது ஜெரூசலம் கண்ணியமான சகோதரர்களை வரலாற்று ஆசிரியர்கள் தெளிவாக பதிவு செஞ்சிருக்காங்க பூமி நானும் நீங்களும் நினைப்பது போல நெட்ல மத்யூல் அஃபாண்டு அடித்தா நாங்க எல்லாரும் நினைக்கிறோம் என்றாங்க பிரச்சனை என்றாங்க சிக்கல் என்றாங்க ஆனா எப்ப பார்த்தாலும் அதன் டூ பிரச்சனையும் இருபத்தி ஏழு ஏக்கரை கொண்ட இடம் அதுல கிட்டத்தட்ட போர் ஹண்ட்ரட் செவென்டி அதாவது நீளமும் அதே போன்று த்ரீ ஹண்ட்ரட் கொண்ட அந்த பரப்பளவு பூமி தான் மசிதுல் அஃசா இப்ப உலமாக்கல் அந்த வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்ய அந்த மசிது அஃசாவுக்குள்ளால் எங்கட மஸிதை போன்று ஒரு நூறு மடங்கு பெரிய மஸ்ஜித் பொதுவாக சுலைமான் அலை சலாம் கட்டப்பட்ட ஒரு மஸ்ஜித் தான் மஸ்துல் கதீம் பைத்துல் மகதீஸ் பூமியில கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு மஸிதுகள் இருக்கிறது அதுல ஒரு மஸ்ஜித் தான் மஸிதில் குப்பத்து சஹ்ரா நானும் நீங்களும் அங்கிருந்து பயணம் சென்றார்கள் அது மருவானுடைய ஆட்சி காலத்துல கட்டப்பட்ட ஒரு மஸ்ஜித் தான் அந்த குப்பத்து சஹ்ரா எல்லோ கலர் உள்ள அந்த இடம் அதே போல இன்னும் ஒரு இருக்குது மஸ்ஜித் மருவானி என்று சொல்லி இமாம் அதாவது மருவாணிகளுடைய ஆட்சி காலத்தில் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட ஒரு மஸ்ஜித் அதே போன்று மத்திய அல்லாஹுடைய தூதர் மியாராஜுக்கு போகும் போது அவர்களோடு வந்த புராக் வாகனத்தை ஒரு இடத்தில் கட்டிவிட்டு போனார்கள் அந்த இடத்துல ஒரு சிறிய மஸ்ஜித் இருக்கு அந்த மஸ்ஜி பேர் மத்யூல் புராக் அதே போன்று சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த சுலைமான் அலிசலாம் கிங்களை கொன்று கட்டின மக்கள் தான் மசிது அல்ல அந்த மக்கிதை எந்த கேவலப்படுத்தினார்கள் என்றால் சிலுவை யுத்தத்திற்கு பின்னால அந்த மக்களுடைய ஒவ்வொரு தூணையும் சில் போட்டு அதாவது துவாரங்களாக ஆக்கி அதில் ஒட்டகங்களை கட்டி அதாவது குப்பை கூடங்களாக அந்த மத்திதை பயன்படுத்தினார்கள் சலாஹுதீன் ஐயப் முகமுல்வா ஆட்சியை பொருட்படுத்ததற்கு பின்னால தங்களுடைய கைகளால அந்த முழு மத்திதையும் சுத்தப்படுத்தினார்கள் தன்னுடைய கைகளால் மசிதை அழுது அழுது கழுகினார்கள் இப்படி அதே போன்று உமர் அவர்கள் அதே போன்று மெஹராப் என்றால் அதுல ஒரு மெஹராப் ஜக்கரியா அலி சலாம் மரியம் அலே சலாத்தை ஒரு மெஹராபுக்குள் அடைத்து வைத்தார்கள் குரவான் சொல்லுது அந்த மெஹராப் உள்ள இடமும் அந்த பைத்துல் மகதீஸ் உள்ள பூமியில தான் இருக்குது அதே மஙூபுகளால் கட்டப்பட்ட பல மிகராபுகள் எல்லா இடங்களும் சேர்ந்தது தான் மசிது அஃசா ஒரு இடம் அல்ல ஏழு ஆறு மசிதுகளை சேர்ந்து இந்த பூமியை முழு அதாவது இருபத்தி ஏழு ஏக்கரை கொண்ட இடம் தான் மஸிது அஃசா அது தனிப்பட்ட எல்லோ கலர்ல இருக்கக்கூடிய இடம் மட்டும் அல்ல மசிதுல் அஃசா பைத்து அந்த இருபத்தி ஏழு ஏக்கர் கொண்ட இடம் கண்ணியமான சகோதரர்களே இந்த இருபத்தி ஏக்கர் கொண்ட இடத்துல சில கிட்டத்தட்ட பதினாலு கதவுகள் இருக்கிறது பாபு ரஹ்மா பாபுல் மகாரிபா பாபுல் ஹதீர் பாபு சுல்சிலா பாபுல் மஜ்ரிஸ் என்று பதினாலு கதவுகள் இருக்கிறது பதிமூணு கதவுகள் முஸ்லீம்களுடைய கையில் இருக்குது ஒரே ஒரு கதவுடைய கீ இன்னும் யூதர்களுடைய கையில் இருக்குது அதுதான் பாபு மகுரீபா பாபுல் மகுரிபா இதை ஏன் இந்த நாங்க அடிக்கடி பாக்குறோம் திடீரென்று யூதர்கள் மது அப்சாக்குல நுழையிறாங்க முஸ்லீம்களை கொலை செஞ்சுட்டு போறாங்க அதாவது மதுல் அப்சாக்குல்ல பல அநியாயங்களை செஞ்சிட்டு போவதற்கு காரணம் பாபுல் மஹரிபா என்ற கீ அவங்களோட கையில் இருக்கிறது இதை ஏன் அவங்க வச்சிருக்கிறாங்க இந்த பாபுல் மஹ்ரிபா என்ற கதவுக்கு பக்கத்தில் ஒரு செவருக்கு நீங்க இன்டர்நெட்ல பார்க்கலாம் ஹிஸ்டரி எடுத்து பாருங்க பேர் வந்து புராக் அல்லது ஹாது என்று சொல்வார்கள் அந்த செவரை தான் இன்றும் நீங்க பாப்பீங்க யூதர்கள் கைகளால் பிடித்து துவா கேட்பார்கள் அந்த செவரை அவர்கள் விட்டுக் கொடுப்பது கிடையாது அது என்ன செவரு என்று சொன்னால் ஹஜரத் மூத்த அலேசலாத்தை விடவும் யூதர்கள் நேசிப்பது தாவூத் அலே அது தாவூத் அலே இருந்த இடம் அது தொழில்வித்த இடம் அந்த செவரை அவர்கள் கைகளால பிடித்து அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் அந்த செவரை அவர்களுடைய கைகளில் கைப்பற்றிருக்கிறார்கள் வெற்றி கொண்ட இடம் இந்த முழு மசூல் அப்சா அந்த பாபுல் மஹ்ரிபா என்ற கதவையும் சேர்த்து அல்ஹம்துல்லா முஸ்லீம்கள் இப்பொழுது வெற்றி கொண்டிருக்கிறார்கள் கண்ணியமான சகோதரர்களை அல்லாஹூ நேரடியார்களே எந்த அளவு என்று சொன்னால் நாங்கள் ஆசைப்படுவதற்கும் தகுதி மஸ்தூல் அப்சாவுல மௌத்தாகுவலுக்கு ஆசைப்படுவதும் சுண்ணத்து இமாம் புகார் முகமதுலா அவர்கள் தனியாக ஒரு பாடத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் புகார் ஷரீப்பில் பாபு மண்வதற்கு ஆசை வைப்பது சொல்லி முடிக்கிறேன் இடத்தில் இருந்து வெற்றி கொண்டே அவர்கள் வரும்போது அல்லாஹுடைய கட்டளைக்கு நுழையும் படி அப்போது அங்கே ஜாலுத் என்று சொன்ன மிக பெரும் மோசமான ஒரு அரசன் ஆட்சி செய்து கொண்டிருந்தார் குரான் இந்த சம்பவம் வருவது أنا موتالي سلام ترنودية قوتيت ترنودية قوتيت ترنودية قوتيت ترنودية يا قوم ادخل الارض المقدسة التي قتب الله لكم ولا ترسددو على أدباركم فتن قلبو خاصدين اندى بومي كلنا نولئيغ اندى قالقل فرنال ويتكوانو اندى بومي لأخوة بايتول مكتسة كايپتروو ابقو ده اندى مكتل شنور وارشت قالو يا موسى اے موسى وے اندى فيها قوم الجبباري اندى ركا قودية ورگل اللا அந்யாயக்காரர்கள் நாங்கள் இந்த பூமிக்குள்ள நுழைய மாட்டோம் நீங்களும் உங்களோட ரப்பும் சண்டை புரியுங்க நாங்க வரமாட்டோம் நீங்களும் உங்களோட ரப்பும் சண்டை அல்லா அந்த சமூகத்துக்கு கொடுத்த தண்டனை அவர்கள் நடப்பார்கள் நாற்பது வருடங்கள் அதே இடத்தில் இருந்தார்கள் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருப்பார்கள் மாலை நேரத்தில் பார்த்தால் எங்கு நடப்பதற்கு ஆரம்பிச்சார்களோ அதே இடத்தில் தான் அல்லாஹ் கொடுத்த தண்டனை கமுக் ஆனால் நேரத்தில் மலக்குள் மவு வந்த நேரத்துல மூசா அலிஸ்லாம் அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்தார்கள் இந்த இடத்திலிருந்து ஒரு கல்ல எடுத்து வீசினா போய் விழுமோ அந்த தூரத்திலேயாவது வெச்சு என்ன ரூஹ கைப்பற்றியா அல்லா என்ன மைத்துல் மகிஸ்ல மவுத்தாக்கடியா அல்லா அல்லாஹூன் என்று சொன்னார்கள் எப்படி இப்ராஹிம் அலிம் காபாவை கட்டிவிட்டு அல்லாஹுடைய தூதர் மதீனாவுக்கு துவா கேட்டார்களோ அதே போன்று சுலைமான் அலேஹலாம் வைத்து கட்டிவிட்டு மிக அழகான மூன்று துஆாக்களை கேட்டார்கள் அதில் கேட்ட முதலாவது துஆ அதை நீதம் செலுத்தக்கூடிய மக்களை இங்கிருந்து வெளியாகிடு நீதம் செலுத்தக்கூடிய அரசர்கள் இங்க வச்சிரு கேட்டார்கள் யா அல்லா எனக்கு முன்னாலும் எனக்கு பின்னாலும் யாருக்கும் கொடுக்காத ஆட்சி எனக்கு தான் மூணாவது கேட்டார்கள் யா அல்ல இந்த பூமிக்கு வரக்கூடிய மக்களுடைய பாவங்களை முழுமையாக மன்னிச்சு அனுப்பிடு அல்லா அல்லாஹ் இந்த மூணு துஆாக்களையும் கபுள் செய்தால் கண்ணியமான அல்லாஹுவின் அன்பு சகோதரர்களே இப்படி எங்களுக்கு அதிகமாக மஸ்ஜு அப்சாவுடைய ஹிஸ்டிகளை சொல்லிக் கொண்டே போகலாம் இறுதியாக இந்த யூதர்களுடைய சொல்லி முடிக்கிறேன் அவர்கள் எந்த தாவூ தலேசாத்துடைய மிகராபை எதிர்பார்க்கிறார்களோ அவர்களுடைய முழு நோக்கமும் வருகையை எதிர்பார்ப்பதும் மஸ்ஜிது அப்சாவை முழுமையாக தரமட்டமாக்கி அவர்களுடைய நோக்கம் அந்த புனித பூமியை முழுமையாக தரமட்டமாக்கி அவர்களுடைய நோக்கம் எதிர்பார்ப்பது ஹைக்கல் சுளைமான் ஹைக்கல் சுலைமான் நீங்க ஹிஸ்டரியில் வெப்சைட்களில பார்க்கலாம் அவர்களுடைய பிளான் இந்த முழுமையாக அதை இடுத்து ஆரம்பத்தில் அவர்கள் எந்த தாவுதர்த்தை அவர்களுடைய நோக்கமாக வைத்திருக்கிறார்களோ அவர்களுடைய பேரில் ஒரு மிக பிரமாண்டமான ஒரு கோவிலை கட்டுவதற்காக வேண்டித்தான் இந்த பூமியை முழுமையாக கைப்பற்றுவதற்காக முயற்சி செய்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு முன்னால இஸ்ரேல் என்ற ஒரு பூமி இருக்கல்ல தெரியும் எங்களுக்கு பின்னால இந்த பூமி யூதர்களெதுவாக ஒப்படைக்கப்படுவது இன்றைக்கு நூற்றுக்கு எண்பத்தி வீதமான சதவீத பூமி யூதர்களுடைய கையில இருக்கு பன்னிரெண்டு சதவீதமான பூமி தான் முஸ்லிம்களுடைய கையில இருக்குது அந்த பூமி தான் கசாவுடைய பூமி பலஸ்தீனுடைய பூமி அல்லா அந்த மக்கள் இந்த மசிதை காப்பாற்றுவதற்காக இந்த பைப்புகளை உயர வைப்பதற்காக தன்னுடைய உயிர்களை ஷகிதாக்கி கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் அந்த மக்களை பொருந்தி கொள்வானாக அந்த மக்களுக்கு ரக்ம செய்வானாக அந்த அந்த அந்த இஸ்லாமியர்களுக்கு அல்லா அருள் புரிவானாக அல்லாள் அப்தாவை கண்களால பார்க்கக்கூடிய பாக்கீட்டு தந்திரியா அல்லாஹ் அங்கே இரண்டு ரக்காத்துக்கள் சொல்லக்கூடிய பாக்கீட்டு தந்திரியா அல்லாஹ் அங்கே இருக்கக்கூடிய புனித இடங்களை பார்க்க கூடிய பாக்கீட்டு தந்திரியா அல்ல அல்லாஹ் யாராஜ் போன பூமியா அல்லாஹ் பல அன்பியா கல்ல சூழ்மார்கள் வாழ்ந்த பூமியா அல்லாஹ் வரக்க செய்யப்பட்ட பூமியா அல்லாஹ் அந்த பூமிக்கு நடக்கக்கூடிய அநியாயங்களை நினைச்சி நாங்களும் கவலைப்படக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கிரியா அல்லா ஏதோ ஒரு செய்தியாக நியூஸாக பார்த்துட்டு போகக்கூடிய சமூகமாக எங்களை ஆக்கிராதையா அல்லா எங்கள் எல்லோரும் அந்த மத்திய சென்று இரண்டு ரக்காட்சிகள் சொல்லக்கூடிய பாக்கீட்டு எங்களுக்கு தந்திரியா அல்லா யாழ்ல எங்கள் எல்லோரையும் புரிந்துக்கோயா அல்லாஹ் நாளை மறுமேலையா அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் சொல்லம் லாவல்ல அவர்களோட ஜென்னத்துல சுலதோஷத்தில் நுழையக்கூடிய பாக்கீட்டு தந்தவர்கள்